திருவெண்காடு சுவாமி சுவேதாரண்யேஸ்வரர் திருவடி போற்றி தேவி பிரம்ம வித்யா நாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தம் மூர்த்தி நாயனாரின் பதினோராவது திருப்பதிகம் இது அஞ்சடுத்து ஓதினால் அரண் திருவடிக்கு அன்ப அது ஆகும் பொருளாயினாரை செப்பரும் பதிகமாலை கண்காட்டு முதல் முன் சேர்த்தி கண்காட்டு முதல் முன் சேர்த்தி வெண்காடுமேவினாரை கண்காட்டு பதிகமாலை முதல் முன் சேர்த்தி குப்புறம் சற்றார் பாதம் பாடி முக்குளமும் பாடி வெண்காடு முக்குளமும் பாடி ஒப்பரும் ஞானம் கொண்ட உள்ளம் மகிந்து ஏத்தி வாந்தே யே My soul doesn't get lost, but once your mother comes... vai டையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயின விவரம் பெறுவர் பேயடைய பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறவர் வரம் பெறவர் ஐயுற வேண்டா ஒன்றும் ஐயுற வேயன தோல் உமை பங்கன் வேயன தோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வின யார் அவர் அம்மை தோயாவாம் தீவினையே வெண்காட்டு முக்குழநீர் தோய்வினையார் பேயடைய பிரிவை வெண்காட்டு முக்குழநீர் தோய்வினையார் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறவர் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறும் ஐயுற வேண்டா ஐயுற வேண்டா ஐயுற வேண்டா ஒன்றும் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாயம் மதீரவி எண்ணில் வரும் உயமானன் இகபரமும் என் திசையும் இகபரமும் என் திசையும் பெண்ணினோடு ஆண் பெருமையோடு சிறுமயுமாம் பேராளன் பின்னவர்கோன் வழிபட வெண்காடியிடமா விரும்பினே தர வெண்காடியிடமா விரும்பினே விடம் உண்ட மிடற்று அண்ணன் வெண்காட்டின் தன்புறவின் மடல் விண்ட முடத்தாழி மல நிடலை குறுகு என்று தடம் மண்டு துரைக்கண்டை தாமரையின் பூமரையே கடல் விண்ட கதிர்முத்தம் நகை காட்டும் காட்டியதே வெண்காட்டின் தன்புறவின் மடல் விண்ட மலர் மலர்ழலை குறுகு என்று தடம் மண்டு துரைக்கண்டே தாமரையின் பூமரைய கடல் விண்ட கதிர்முத்தம் நகை காட்டும் காட்டியதே வேலை மலி தண்கானல் வெண்காட்ட அஞ்சுவரே நமன் தூத அஞ்சுவரே ஏதியும் வெய்யறவும் தாங்கின மதியும் வெய்யறவும் தாங்கினான் சடையினுடன் உண்மதிய நுதல் உமையோர் கூறுகந்தான் உரை கோயில் தன்மதியும் வெய்யறவும் தாங்கினான் உரை கோயில் வெண்காடே சடையினுடன் உண்மதிய நுதல் உமையோர் கூறுகந்தான் உரை கோயில் வெண்காடே பன்மொடியால் அவன் நாமம் பலவோத பசுங்கிள்ளை பெண் முகில் சே கரும் பெண்ணை மேல் பிற்ருக்கும் வெண்காடே பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசுங்கிள்ளை வெண்முகில் சேர் கரும் பெண்ணை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே சக்கரம்மாக்கு சலந்தரனை பிளந்தானோ அக்கு அறை மேல் அசைத்தானோ அடைந்து ஐராவதம் பணிய மிக்கதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் வெண்காடும் வினை துறக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குளம் நன்கு உடையானும் முக்கனுடைய இறையவனே வினை துறக்கும் முக்குளம் வினை துறக்கும் வெண்காடு வெண்காடும் வினை துறக்கும் முக்குளம் நன்கு உடையானும் முக்கனுடைய இறையவனே பண்மைத்தின் மொழியாள் பயம் எய்த மலையெடு உண்மத்தன் உரம் அன்று அருள் செய்தான் உரை கோயில் வென்றாடே பண்மொத்த இன்மொழியா பயம் செய்த மலையெடுத்த உண்மத்தன் உரம் நெறித்து அன்று அருள் செய்தான் உரை கோயில் கண்மொத்த கருமஞை நடமாட கடல் முழங்க விண்மொய்த்த பொடில் வரி வண்டி இசை முரலும் பெண்காடே வண்டி இசை முறலும் கள்ளார் சுங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் உள்ளாண்மை கொடற் கோடி உயர்ந்து ஆழ்ந்தும் உணர்வரிய வெள்ளானை தவம் செய்யும் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமே வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமே போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு பொருள் என் பேதையர்கள் அவர் பிரிமின் அறிவுடையே இது கேள்மின் போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டும் மொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் பிரிமில் அறிவுடையீர் இது கேள்மின் வேதியர்கள் விரும்பிய சீர் வியன் திருவெண்காட்டான் என்று ஓதியவர் யாதும் ஒரு தீடிலர் என்று உணருமினே அறிவுடையீர் அறிவுடையீர் இது கேள்மின் வெண்காட்டான் என்று ஓதியவர் யாதும் ஒரு தீதிலர் என்று உணருமினே உணருமினே உணருமினே ஏ தன் போடில் சூழ் சண்பயர்கள் தமிழ் ஞான தம்ப செந்தமிழ் மாலை பண்பொலி செந்தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் பாடிய பத்திவை வல்லார் மண்பொலிய வாழ்ந்தவர் போய் வான்பொலியே பொலிய புகுவ மண்பொலிய வாழ்ந்தவர் போய் பான் பொலிய புகுவொலிய புகுவரு இவை வல்ல தமிழ்ஞான தம்ப பத்திவை பத்திவைல்ல பண்புரிய வந்தவர்